ஒன்று நேரத்தை அறிந்தே வீண நேரத்தை அறிந்தே வீணாக்குபவன் வாழ்க்கையின் அருமையை ஐயோ சாரி பெரியா பேசுகிறேன் பவன் வாழ்க்கையின் அருமையை உணராதவன் ஆம் நேரத்தை அறிந்தே வீணாக்குபவன் வாழ்க்கையின் அருமையை உணராதவன் என்கிறார் டார்வின் நன்றி வணக்கம்